அப்துல்லாக நாங்கள் மேற்கொண்டில்ல அலிகம் அவர்கள் எங்களுக்கு பின்னே வந்து கொண்டிருந்தார்கள் தொழுகையின் நேரம் எங்களை நெருங்கிவிட்ட நிலையில் நாங்கள் ஒழு செய்து கொண்டிருந்த நபி செல்லம்லாஹும் அலிஹு வசல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து சேர்ந்து விட்டார்கள் அப்போது நாங்கள் எங்கள் கால்களை தண்ணீரால் தடவி கொண்டிருந்தோம் அதை கண்டதும் குதுங்கால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் என்று இரண்டு அல்லது மூன்று தரவை தமது குரலை உயர்த்தி நபிசல்லாமு அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்